சுவீஜம் குருக்கிருப்பான் கர்க்காக ஜீவனஸ்மரணம் கோவிசாச்சு தர்மசம்பார்த்த சம்பவே இது கண்ணன் வாக்கியம் தன்னுடைய பக்தர்கள் தேவர்களாகட்டும் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் இந்த கீழே அவருடைய அவதார கண்ணன் அவதாரத்தின் போது எல்லாம் பிறங்கள்னு சொல்லிட்டார்ல அதனால் அந்த கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் அவர்களுக்கு எல்லாம் சுகத்தை கொடுத்தான் ஒரே ஒரு அரை ஸ்லோகத்தில் சொல்கிறதுன்னா அந்த யக்ஞபத்னி உத்தாரணத்தில் சொல்லுவான் ரேமே கோ கோ ஓபீனாம் ரமையண்ண ரூபா வாக்கு கிருதை அப்படி கண்ணன் தன்னுடைய அழகாலும் சரீர திருமேனி அழகாலும் பேச்சாலையும் அவனுடைய லீலைகளாலையும் கண்ணுக்குட்டி ஆட்டும் மாடுகளாகட்டும் கோப்பர்களட்டும் கோபிகைகளாகட்டும் வயசானவர்களாகட்டும் சின்னவர்களட்டும் எல்லாரையும் கோகுலத்தில் சந்தோஷப்படுத்தி ஆனந்தப்படுத்தின எல்லாருக்கும் பிரம்ம சம்ஸ்பர்சம் அடைந்து பிரம்மானந்தத்தை அனுபவிக்காதவர்கள் யாருமே இல்லை அதுதான் அதனால தான் அந்த பிரம்மா சொல்வார் நான் இந்த கோ இந்த பிருந்தாவனத்தை ஒரு புல்லாய் அது எனக்கு அடுத்த ஜென்மா கொடுங்க பிரம்மா பதவி அவர் வந்து ஹிரண்யகர்பர் சிருஷ்டிகர்த்தான் அவர் என்ன சொல்வார் எனக்கு வெங்கட பாடுற மாதிரி புல்லாயை பிறவி தர வேணும் அப்படி கேட்குறார் அப்போ இந்த கோபிகைகளோ கண்ணனோ நடந்து போகிறபோது அவருடைய பாதஸ்பர்சம் படிக்கும் அதனால் கிருதார்த்தனாவேன் அப்படின்னு நினைத்து கொண்டு சொல்லுவார் அப்படி பதினோரு வருஷம் இந்த கோகுலத்தில் இருந்தாச்சு இன்னமே கண்ணன் கோகுலத்துலேருந்து கிளம்ப போகிற மாதிரி இருக்கும் ஒருப்புறம் ஒரே துக்கந்தான் ஒரே சோகம்தான் அப்புறம் ஒரே அந்த விரகம் விரகம்னா அப்படி ஒரு விரகம் அதை நினச்சிண்டே இன்னமே கண்ணன் இருந்ததையே நினச்சிட்டு போகிறார் இன்னமே வரப்போகிறது முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் அக்ரூரர் ஏற்கனவே கம்சம் சொல்லி அனுப்பிச்சினால கோகுலம் வரார் அக்ரூரர் வந்து கோகுரத்துக்கும் வரக்கூடியது அந்த பிருந்தாவனம் வராது இல்லையா அந்த யாத்திரையும் இப்போ அடியான் இருக்கேன் இந்த ஜீவன் இப்போ கிளம்பி இந்த சரீரத்தை விட்டு கிளம்பி இவன் வந்து உத்தம கதியை அடையணும் தத் விஷ்ணு பரவம் பரவம் சதாபசியந்தி சூரியா அப்படின்னு போகணும் இல்லை கோலோகத்து போயிடணும் அப்போ போகிறபோது இதனுடைய யாத்திரையும் இந்த ஜீவன் அடியனுடைய ஜீவனுடைய யாத்திரையும் அப்புறம் திருமலை திருப்பதி அங்கே இருக்காரே கோவிந்தன் நிற்கிறாரே அந்த யாத்திரையும் மூணையும் ஒரே மாதிரியாக ஒற்றுமையோடு இதை சமமாக சொல்லி அதை அனுபவிக்கிறார்கள் வைஷ்ணவர்கள்லாம் வைஷ்ணவாச்சாரலாம் சொல்வார்கள் அப்படி இப்போ நான் திருப்பதி கோவிந்தனை பார்க்க போகிறேன்னா வீட்டிலேருந்து கிளம்புறவலேருந்து அந்த ஞாபகம் வந்துடும் அதே மாதிரி இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் கிளம்புற போதும் அந்த ராதாகிருஷ்ணன் ஞாபகமே எப்பவும் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும் அதுதான் கேட்குறோம் அதுக்காக தான் சொல்கிறான் பாகுரம் சொல்கிறோம் அக்ரூரர் அதே மாதிரி அக்ரூரர் வந்து தானபதி அதாவது கம்சனுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஃபினான்ஸ் செக்ரட்டரி வச்சுக்கோங்கோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சுக்கங்கோ எது சரி அவர் வந்து அவனுடைய கோஷ்டியில் அசுர கோஷ்டிலே ஒரு ஒத்தர் தான் ஜாதவர் மற்றவரெல்லாம் எப்படி இந்த திரவிடியா திரெவிடியா இதில் வந்து இவனால் ஒரு பிராமணன் வச்சுருப்பான் ஏன்னா இங்கே வந்து மற்றவனால் நம்ப முடியாது இதனால் பிராமணன் கே கேடுகட்ட பிராமணன் அவனை நம்ப வந்து ஒழுங்காக இருப்பான் அதனால் அவனை பக்கத்தில் வச்சுருப்பான் அப்படிப்பட்ட அது மாதிரி இந்த கேடுகட்ட இந்த கம்சன் வந்து இந்த யாதவனான அக்ரூரே வச்சுட்டு இருந்தார் வச்சு புரியறதுக்காக சொன்ன அது அவங்களுக்கு புரியவே இல்லை மாட்டுங்க அதனால் அந்த கேடு கட்ட திரவிடியாசெல்லாம் பிராமணன் சொல்லுவான் அந்த பிராமணனுக்கும் போக்கு கட்ட பிராமணன் அவன் போய் அவங்களுக்காக வேலை செய்வோம் அப்படி இவர் வேறு வழியில்லாம் இருந்தார் அவர் அக்ருவர் இல்லைன்னா இவன் வந்து கொண்டு போட்டுடுவான் அவருக்கு தெரியும் கண்ணன் இருக்கார்னு தெரியும் கண்ணனை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கார் அப்போது கண்ணனை பார்க்கணும்னு நினச்சவருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரைஸ் அடித்த மாதிரி வந்து ஆன் ட்யூட்டியில் அவர் இதோட வே அவருக்கு வேண்டிய வசதிகளாம் பண்ணி கொடுத்து நீ ஆன் டியூட்டிலே போகிற மாதிரி ரத்தத்தையும் கொடுத்து சௌக்கியமாக போயிவிட்டு வா அப்படின்னு அவர் ரொம்ப வசத்தியாக நினச்சார் ஆஹா நம்ம கண்ணனை பார்க்க போகிறோம் அப்படி இந்த கண்ணனை கிருஷ்ண தரிசனத்தை பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய யாத்திரையை சுக பிரம்மர் அனுபவிச்சு அனுபவிச்சு பின்னால கூட உத்தவரை பார்க்க போறதும் விதுரர் வந்து இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவார் எப்படி இதை அனுபவிச்சு கண்ணனை அப்படின்னு அக்ரூரை பத்தி உத்தவர்கிட்ட கண்ணன் வைகுண்டம் போனதுக்கப்புறம் அவரை பிருந்தாவனத்தில் சந்திக்கக்கூடிய விதுரர் கேட்பார் பின்னா முன்னாலேயே வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படி அவர் அக்ரூரர் வந்து கண்ணனை தரிசனம் பண்ண போகக்கூடிய பிருந்தாவன யாத்திரையும் அடியே இப்போ சரீரத்துலேருந்து ஜீவன் கிளம்பினா அது ஜீவன் வந்து தத்விஷ்ணோ பரமம் பரமம் சராப சின்ன சூரியான் அந்த விஷ்ணுபுரத்தை அந்த உயர்ந்த கதியை அடையக்கூடிய அல்லது கோலோகத்தில் ராதாகிருஷ்ணன் சரணத்தில் போய் சேரக்கூடிய அந்த யாத்திரையும் கோவிந்தன் திருமலையில் இருக்கக்கூடிய கோவிந்தனை பார்க்கக்கூடிய யாத்திரையும் மூணும் ஒன்றாக கொண்டாடுகிறார்கள் பெரியவர்கள்லாம் பார்ப்போம் மூணு முதல் அஞ்சு ஸ்லோகத்தையும் மூலத்தை சேவிப்போம் பத்தி எட்டாவது தியானம் ஸ்ரீசுகோ வாச அக்கோபி தாம்பாத்திரிம் மதுபுரியா மகாமதி உஷித் தரமாய பிரயோனோகலம் ஸ்ரீசுக்கோ வாச்ச அக்கூரபி தாம்பாத்திரிம் தாம் கரதலம் அந்தசலத்தான படிந்த தாம் ராத்திரி மதுபுரியா மகாமதி உஷித் ஆய பிரயோ நந்தோகலம் கச்சன்பதி மகாபா பகவே பத்தி பராமுபத்த யன் க பகவே பராமுபதமேதரச்சி கிம் மையம் பதிரம் கி தப் பரமம் தபா தப்பம் எதிர்கேஷவம் கிம் மையம் பதிரம் கிம் தப் பரமம் தவம் கிம் வாஷவம் மமது துர்லம் மன்னிய்லோக்கோ ீரன்மன மூர்லம் மஞ்ச உத்தம்லோக்கம் விஷயத்மனோய் கீர்த்தனூன்மமே சேலர்ஷனம் கிரியமண காரணிய கவச்சித்தரம் மம அமமே சேவாச்சுலியாரணித்தர அஞ்சாவது ஷ்லோகம் அருணிம்பாப்பம் முதலஞ்சி தசமஸந்தம் பூர்வம் முப்பத்தி எட்டாவது அதா ஸ்ரீசுகோ வாச அக்கூர்ம் மதுபுரியா மகாமதி உஷித் ஆய பிரயோ நந்தோகலம் ஸ்ரீசுகோ வாச்ச அக்கூர்ம் மதுபுரியா மகாமி ஆய பிரயோ நந்தோகலம் கச்சன் பகவே க்ஷே பி பராமுக வேதரச்சித்தையே கச்சன் பதிமோ பகவே க்ஷே பத்தம் பராமுக வேதரச்சி மைய சரி பதிரம் கிம் தப் பரமம் தப்பா தப்பியகே தமிகேஷவம் கிம் மையச்சரித்தம் கி தப் பரமம் தப்பா தப்பே தமிஷவம் மமத்தலம் மலோக்கமோ கீர்த்தனூன்மம் மலோக்கமனோய்ம கீர்த்தனூன்ம மாம் மா ஏவம் மைவம்ம மாதமஸ்யாபி சியாத் அச்சுர தேவாச்சுர தரிசனம் கிரியமான காரணத்தியா கொச்சித்தரதி கஷ்டன மைவம்ம மாதமஸ்யாபி தரிசனம் கிரியமான காரணத்தியா கொச்சித்தரதி கஷ்டன முதலஞ்சு ஸ்லோகார்த்தம் பார்ப்போம் இப்படி அர்ஜுன் அக்ரூர சுவாமியோடைய கோகுலம் வரக்கூடிய விஷயம் அக்ரூரர் கண்ணனுக்கு சித்தப்பாவாகணும் இந்த யார்வர்களுடைய வம்சத்தை வந்து முன்னால் பார்த்துருக்கோம் நான் நவமஸ்கந்தம் கடைசியில் முடிகிற போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு அத்தியாயத்தின நிறைய அதை சொல்லியாச்சு அதில் வர வராது இவர் அந்த வசுதேவருடைய சகோதரர் ஒன்று விட்ட ச சகோதரர் அதுதான் அப்படி அப்படி மகாமதியான புத்திசாலியான அக்ரூரும் அந்த ராத்திரி தாமிராத்திரி ஏன்னா அந்த ராத்திரி க கம்சன் வந்து போய் பார்த்துருவா அப்படின்னு சொல்லி ஆன் டியூட்டியில் அவரை போட்டு அனுப்பிச்சாச்சு அப்போது சொல்லியாச்சு அவர் சொல்லிட்டார் நீ எனக்கு தெரியாதுப்பா நீ சொல்கிற ஒரு நீ சொன்ன விஷயத்தை நான் செய்கிறேன் டியூட்டியை நான் செய்கிறேன் இது பலனோ பலன் ஏற்படுதோ ஏற்படலையோ அதெல்லாம் சமமாக இருக்கணுங்கிற புத்தி வந்து ஒரு சாஃப்டாக அவர் சொல்லிட்டார் அவர் சாமர்த்தியமாக சொல்லிட்டார் அப்படி அந்த மதுரால அன்றைக்கி ராத்திரி இருந்து கொண்டு கார்த்தால் இழந்து விடிகாரத்தால் எழுந்துட்டு அவருடைய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு தேரில் ஏறிண்டு நந்த கோகுலத்துக்கு தாமரை கண்ணன் அவன் அம்புஜேக்ஷன் கமல கமல பத்திராட்சன் இதெல்லாம் கண்ணனுக்கு உண்ட தாமரை காடாக இருக்கக்கூடியது அவனுடைய கண்ணு வந்து அந்த செவந்தி இருக்கக்கூடியதாக இருக்கான் அது சிவப்பு தாமரை மாதிரி இருக்குது அந்த சிவப்பு தாமரையினுடைய அந்த இதழ்கள் மாதிரி அவ்வளோ விரிஞ்சு இருக்கு அப்படிப்பட்ட பகவான்கிட்ட பராம் பரம் உத்தமமான பக்தியை அடைந்து வராங்க அதாவது பராகாஷ்டையான பக்தி அடைந்து வரும் ஏன்னா எப்படி இருந்தோம் இவர் பார்த்துட்டு இருந்தோம் பகவானை பார்க்க போகிறோமே அப்படின்னு ஒரு விரகத்துலேயும் உள்ள நாள் இருந்தார் அவரை பார்க்கலையேன்னு ஒரு விரக தாபத்தில் இருந்தார் அப்போது இப்போ பார்க்க போகிறோங்க ஒரு பெரிய ஒரு மே உடம்பில் ஒரு சிலர்ப்பு ஒரு உத்வேகம் அதே நேரத்தில் பார்க்க போகிறோம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பலவிதமான என்ன சூழ் சூழல்கள் இருக்கார் அப்படி மகாபாகியசாலியானவர் அதாவது பாகியசாலின்னா இறைவனுடைய அருணை பெற்றவர் அதுதான் அப்படி வழியில் போயின் இருக்கார் அந்த தேரில் கொடுத்துருக்கான் அந்த ஆண்டு ஊட்டி அப்படி ஆண்டோட்டியில் கொடுத்ததுனால கவர்மெண்ட்டு இது கவர்மெண்ட்டு டீலெக்ஸ் வெஹிக்கிள் வச்சுக்குவோம் டீலெக்ஸ் காரு அது மாதிரி அவர் வந்து அரசை சேர்ந்த தேரில் ஏறி போகிறார் போகிறபோது இப்படி விஷயங்களெல்லாம் நினச்சுண்டு போகிறார் யோசிச்சுன்னு போகிறாரு தான் சொல்லணும் அதே மாதிரி சொன்னோம் இல்லையா இப்போ இந்த ஜீவன் வந்து பரமாத்மா பார்க்க போக போகிறது அல்லது கோவிந்தனை திருமலை யாத்திரையில் கோவிந்தனை பார்க்க போகிறோம் ப எப்படியா கிடைக்கும் நமக்கு வந்து க்யூவில் வந்து ரொம்ப நேரம் நிற்க வேண்டுமா சரீரம் தாங்காது கிடைக்குமா இல்லை சீனியர் சிட்டிசனில் நமக்கு கிடைக்குமா உடனே கிடைக்குமா என்ன ஆகும் உடனே கிடைக்குமா எவ்வளவு பேர் இருப்பார்களோ தெரியலையே போனா பகவான் தரிசனம் கிடைக்குமா ஜரகண்டின்னு போவோம் வச்சிருந்தோம் காணிக்கையா அது எடுத்துட்டோமா இல்லையா இப்படி எல்லாம் ஒரு நினப்பு இருக்கும் சம்திங் அப்படியும் இவர் நினைச்சுன்னு போறார் பார்ப்போம் என் நான் வந்து என்னதான் புண்ணியம் பண்ணேன் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியலையே நான் வேற ஏதாவது பெரிய தபஸ் பண்ணுக்கேன்னா அப்படி வந்து இப்படி அதர் அருகதே அதாவது கொண்டாடப்பட வேண்டியவனான கண்ணனுக்கு என்னதான் கொடுக்க போறோம் ஏன்னா அது பிரம்மதேவனுக்கு கூட கேசவம் பரமாக இருக்கு பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய பூஜ்ஜியனான கிருஷ்ணனை நான் பார்க்க போகிறேன்னு பிரம்மதேவனுக்கும் நியம நியாமகனாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பரமேஸ்வரனான பூஜ்ஜியனான கண்ணனை நான் பார்க்க போகிறேன்னு அப்படி பார்க்குறேன் சூத்ரனாக பிறந்தவனுக்கு வேற அத்தியனத்தில் வேற உச்சாரணத்தில் அருகதே அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு விண்டும் பக்தி பல தரவைத்து சொல்கிறோம் இருந்தாலும் சொல்கிறோம் அதாவது பக்தி ஞானம்னு சொல்லப்பட்ட இந்த ரெண்டு விஷயங்களில் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளும் சொல்கிறேன் அதாவது சரீரம் என்னவென்னா இருக்கலாம் ஸ்தாவர ஜங்கமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பக்தி ஞானத்தில் எல்லாருக்கும் அர்ஹதை உண்டும் கர்மாவில் அவர்களுடைய பிறப்பை பொறுத்து கண்ண கண்டன் வந்து பிரித்தி வைத்திருக்கணும் சொசைட்டினுடைய இன்டக்ரேஷனுக்காக பிரித்து வச்சுருக்கான் அதனால் பிராமணன் வந்து வேரம் போதலாம் மற்றவர்களுக்கு சக்தியன்னா நாட்டை காப்பாற்ற வேண்டும் வைசன்னா வியாபாரம் பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் சூத்ரன்னா கைங்கரியம் பண்ணலாம் படி வச்சுருக்கான் அதை வந்து உடைக்க முடியாது அதுதான் ஒன்றும் இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கேன்னா ஒரு பியூன் வந்து ஒரு கிளார்க்கு நான் வந்து மேனேஜிங் டேரக்டாக இருப்பேன்னு மேனேஜிங் டேரக்டர் அவர் சேரில் போய் உட்காண்ட இதாக பண்ணான்னு என்னாகும் அவன் அடுத்த செகண்டு அவன் வெளியில் போடுவாங்க உடனே அவனுக்கு வந்து செட்டில்மெண்ட்டு கூட இல்லை வெளியில் தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி அது புரிஞ்சுக்கணும் அதனால சூத்ரனா பிறந்தவனுக்கு ஜென்மம் ஏதோ வந்திருக்கு ஏதோ பாப புண்ணியத்தில் வந்திருக்கு அப்போ வேத உச்சாரணங்கிறது அவனுக்கு கிடையாது அப்படி அப்படிப்பட்ட இருக்கிற அப்படி விஷயங்களில் ஈடுபட்ட மனசை கொண்ட எனக்கு இந்த அக்யானத்தை போக்கக்கூடிய அதாவது உத்தம ஸ்லோக தரிசனம் அவனை தரிசனம் மாத்திரம் கோவிந்தன தரிசனம் மாத்திரம் அக்யானத்தை போக்கக்கூடிய அளவில் மிகவும் பெரியள் வாய்ந்த நம்முடைய பகவானுடைய தரிசனம் கிடைப்பதற்கும் அவ்வளோ சுலபமாக என்ன அப்படியே கோவிந்த தரிசனம் அவ்வளோ சீமம் கிடைச்சிருமா என்ன அது அடைவதற்கே ரொம்ப கஷ்டமாச்சேன் அப்படின்னு நினைக்கிறேங்கிறார் அப்படி இல்லை நான் வந்து ரொம்ப மோசமாக இருந்தாலும் அதமை நான் இருந்தாலும் எனக்கு கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைக்கும் அவனை கெட்டவனா மோசமானவன்னா இருந்தாலும் எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும் ஏன்னா நிச்சயமாக முடிக்கும் ஏன்னா நான் வந்து அதுக்காக இயங்கிகிட்டு இருக்கேன் அவனை வந்து கிருஷ்ணனை மனசில் தரி இருக்கேன் நான் வந்து கை கரியம் பண்ணுறதையும் அதாவது ராஜகாரியமாக ஊழியம் ஊழியமாக சர்வண்ட்டாக வேலைக்காரனாக வந்து கம்சண்ட் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மனசு முழுக்க கண்ணண்ட் இருக்குது நான் வந்து அவனுக்கு அவனை பார்க்கலேங்கிற ஒரு தாபம் அந்த நிர்வேதம் என்கிட்ட எப்பவும் இருக்குது அது தெரியுமே ஒன்றாக பரமாத்மா அந்தரியாமையே தெரியுமே உனக்கு அதனால் கிருஷ்ணதேசனே எனக்கு கிடைக்கும் நான் அதமனாக இருந்தாலும் கடக்கட்டையாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் கிடைக்கும் அதனால் காலநத்தியாக ஆகிறியமானால் நதி வந்து அடிச்சின்னு போகிறது அடிச்சின்னு போகிறது அப்படி காலமாக நதி வந்து அடிச்சின்னு போகிறது கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காட்டாறு வெள்ளம் வருது அது வழியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காட்டாறு வெள்ளத்தில் வந்து அதனுடைய வேகம் ஜாஸ்தி அப்போ என்ன பண்ணோம் வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அடிசின்னு போயிடும் சில நேரத்தில் பார்க்குறோம் நம்ம ஒரு யானையே தள்ளின் போகிற அளவுக்குள்ளே அப்படி ஒரு வேகம் இருக்குது அப்போது ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு இட கரையில் சேர்க்கும் அப்படி நான் வந்து சேர்ந்துடும் அந்த கரை தான் கண்ணன் பார்ப்போம் அர்த்த விவரமான அர்த்தத்தையும் பார்ப்போம் சுகர் சொல்கிறார் பெரிய புத்திசாலி ஞானிதான் புத்திசாலி பக்திமான் தான் அக்ருவர் அவர் அன்னைக்கு ராத்திரி மதுராலம் அந்த வட மதுரா மதுராலை தங்கியே ராத்திரி இருந்து அந்த ராத்திரி எந்த ராத்திரி ம மறுநாள் வந்து பகவானை பார்க்க போகிறார் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எந்த ராத்திரி அதனால் அது வந்து ஞாபகமாக இருக்கிற மாதிரி அந்த நாள் அப்படி சொன்ன அந்த நாள் அப்படிப்பட்ட அந்த ராத்திரி முதலில் தங்கிட்டு மறுநாள் வந்து காலத்தால் சீக்கிரமாக எழுந்து அவருடைய பகவானை பார்க்க போகிறான் அதனால் பரபரப்பு சம்பிரமம் அதில் வந்து அவசர அவசரமாக நம்ம அனுஷ்டானம் பண்ணுற மாதிரி அவருடைய அனுஷ்டானத்தை வேகமாக முடித்து கொண்டு ரத்தத்தை ஏறி கோகுலத்துக்கு கிளம்பிட்டார் அவர் ரத்தம் வந்து கம்சன் கொடுத்தா கவர்மெண்ட்டு கொடுத்தா ஒரு வெஹிக்கிளாச்சு அடிச்சு கவர்மெண்ட்டு ஏற்கனவே ஃப்ரீயாக கூட்டாச்சு அப்போவர் போகிறார் போகிற போதும் அப்படியே நினைச்சுண்டே போகிறார் தன்னுடைய ஒரு துர்பாகியமாக இருந்தவரைக்கும் இருந்ததும் இப்போ பாக்யமாக இருக்கக்கூடிய ஒரு அதிருஷ்டம் கிடைத்த வரைக்கும் நினைச்சுன்னு அவர் பெரிய பாகியசேரன் அவர் வந்து கோகுலத்து போகிற போதும் வழியில் அப்படிப்பட்ட தாமரை கண்ணன் சிகப்பு தாமரை மாதிரி இருக்கக்கூடிய அழகான கண்களை கொண்ட அந்த கண்ணன் ப கிருஷ்ணன் அப்படி பிரேமமயமான அன்புமயமான பக்தியில் அப்படியே அமிழ்ந்து மூழ்கி திளைச்சி அப்படி நினைச்சிட்டே போறார் நான் என்ன புண்ணியம் பண்ணோ தெரியல என்ன புண்ணியம் செய்தே குருநாத அப்படின்னு பாட்டு வரது அது மாதிரி என்ன புண்ணியம் பண்ணும் என்ன தபஸ் பண்ணினோ தெரியல தகுதியுள்ள அதாவது சரியான ஒரு அந்த குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு யாராவது நான் தானம் கொடுத்தேன் ஏதாவது தபஸ் பண்ணேன்னா என்ன பண்ணேனா ஏன்னா வந்து அந்த கேசவனான கே கேசவகா கிளேசநாசனாகு சொல்வார் கேசவகா கிளேசநாசனகான்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட கிளேசம் இதுவரைக்கும் அவனை ஒரு தாப்பம் அந்த தாபத்தை நீக்க போகக்கூடிய கண்ணனை இன்றைக்கி பார்க்க போகிறேன் அப்படின்னு நாலா வரணம் அதாவது சூத்ரனா பிறந்தவனுக்கு வேத அத்தியயனமோ வேத ஓதுவதோ அவனுக்கு வந்து முடியாது கிடையாது அது வாய்ப்பும் இல்லாது அப்படி வே நாலாவது வர்ணத்தில் பிறந்த அவனுக்கு வந்து வே வே ஓதக்கூடிய வேதம் ஓதக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத மாதிரி லௌகீக இன்பங்கள்லையும் லௌகீக சுகங்கள்லேயும் ஈடுபட்ட மனசு கொண்ட எனக்கு எனக்கு வந்து மகான்கள்லாம் பெரியவர்கள்லாம் பக்தர்களும் ஞானிகளும் அப்படி ரிஷிகளும் முனிவர்களும் கொண்டாடக்கூடிய அப்படிப்பட்ட அந்த கண்ணனுடைய தரிசனம் எனக்கு எப்படா கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா என வந்து லௌகீக சுகங்கள்லேயே இருக்கக்கூடியவனுக்கு எனக்கு நான் கிடைக்கும்ர்ச்சுரங்கிறக்தான் அவன் தான் அச்சுதன் அவனுடைய தரிசனம் பார்ப்பது எனக்கு என்ன நான் அவனை பார்க்குறேன்னா அவன் நான் கண்டிப்பாக பார்ப்பான் ஹிருதயத்திலேருந்து பார்க்குறான் தெரியாமையா ஆனால் காலங்கிற அந்த நதி பிரவாகத்தில் ஆற்று பிரவாகத்தில் அடிச்சுன்னு போகக்கூடிய உலகம் ஆரோவத்தர் அந்த நதியை கடந்து கரையரலாம் இல்லையா அப்படி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இவர் யார் இந்த அக்ரூரர் இவர் தான் ராமாவதாரத்தில் இருந்த அந்த சுமந்திரன் சொல்லப்பட்ட மந்திரி தசரதருக்கு மந்திரியாக இருந்து தேரோட்டியாக இருந்து எல்லாமா இருந்தவர் அவர் தசரத்துக்கு எல்லாமா இருந்தவர் அயோத்தியா மாநகரத்திலிருந்து அந்த இது தண்டகாரணத்து போற வழியில் கங்கை வரைக்கும் கொண்டு போய் விட்டவர் காட்டுக்கு கொண்டு போய் விட்டவர் போயிடும் நிர்தாட்சி சொல்லிட்டார் ரத்தத்தையும் கொண்டு போயிட்டார் அதே ரத்தம் அதே குதிரைகள் இங்க இருக்கு மேல பார்ப்போம் ஆறாவது மேலே பார்ப்போம் மமாத்திய நஷ்டம் மமாத்தியமங்களம் நஷ்டம் பலவா பலவாசிய மே மமாம் நஷ்டம் ஃபலவாசி மே பண்ணமஸேகவோஹிரிபங்கஜம் மமாியமங்கலம் நஷம் பலவாசே ஃபலவம் எண்ணமஸேகவவிஜியேஹாபங்க கம்சோபத்தியகமே அத்தனு தே அங்கிரிபத்மம் பிரகிதோமுனே கிருத்தவாரம் துரத்தியம் தூ பூர்வே தரன் எண்ணமண்டலா கம்சோபத்தேத்தியனு திரே அங்கிரிப்போ முனே கிருத்தவாரம் துரத்தையும் தூத்தரமலத்ஷாச்சிம் ப்ரமபா சுரேவிய முனா கோச்சாரோ குச்சகும் குமா யார்ச்சி ப்ரமபவீஸ்வரிய முனிபேஸ் ஸ்வத் கோச்சாரை சரதே குச்சகிம் தட்சாலம் ஸ்மித்தவோக்குண கஞ்சோச்சன முக்கம் முக்கிய குடாலே பிரச்சர்த்தி வை மிருகா திராவினூலம் ஸ்மித்தவலோக்காருண கச்சலோச்சனம் ிணம் மே பிரச்சிணம்ே பிரச்சர வை மருர மருப்பஜ விஷ்ணோமீயுஷோத்யம் லாவணியா் பிவிப்பலம் பனம் மக்கியம் நிய பலமஞச அப்பணோ மனுஜத்மீயுஷோம் பித்தோ லம்பன மம் நிய பலமா திருஷா பத்தாவது மருடிம்பாற்பம் ஆரந்து பி மூலத்தேவிப்பூர்வா முப்பத்தியெட்டாவது அயம் மமாம் நஷம் ஃலவவாசமே பவா எண்ணமேகவோ யுகிஜேஷாபம் மமாியமங்கம் பலவாசி மேவஸ்தேகோயுாரிபங்கஜம் கம்சோபத்தேத்தியனு தே அங்கிரிபத்மம் प्रखि मुना हरे कृतावता दुर पूेतरण्यनखमंडलत्षा कंसो बताध्यात मेंग्रह दक्षे अंग्रिप प्रखि मुना हरे कृताव्यंतः पूर्वेतरण्य नखमंडल मेलपर्प्णापणों